மாணவர்கள்ட்ட வெளிக்கொண்டு வரணும் என்ன பண்ணலாம் யோசிச்சோம் சரி இந்த மாதிரி பண்ணமுன்னா மாணவர்கள் இதுல பங்கு பெறலாம்ல அதுக்காத்தி ஒண்ணு பண்ணும் நல்லா இருந்துச்சு மாமா எல்லா மாணவர்களும் சூப்பரா பேசியிருந்தாங்க கேக்குறக்கே ரொம்ப நல்லா இருந்துச்சு ஆனா அப்புறம் என்னமா போட்டு குழப்பல என்னமாமா ஐநூற்றி இருபத்தஞ்சி ஐநூற்றி ஐம்பது எழுபத்தஞ்சு அறநூறு வரிசையாக சொல்லிக்கிட்டே போறியே ஒன்றும் புரிய மாட்டேங்கிறே ஏன் அப்படிலாம் போட்டு குழப்பரிய விஷம் ஒரு போட்டியை வச்சு ஒரு ப்ரைஸை கொடுத்து அதை முடிக்க வேண்டியதானே இது ஏன் அதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறிய நீங்கள் அது அப்படி இல்லைடா இப்போ அறநூறு ஆகுதுனாலனால் அன்னைக்கு ஒரு நாளைக்கு தானே அதை வந்து நடத்த முடியும் எல்லா மாணவர்களும் அதில் பங்கு பெறங்கிறது முடியாது அதுக்காகத்தான் இப்போ என்ன ஒன்றும் கேட்டீங்கன்னா இந்த ஐநூற்றி இருபத்தி அதாவது அஞ்சாவது நாள் அதாவது நட்டினை ஆரம்பித்து ஐநூற்றி இருபத்தி அஞ்சாவது நாளில் தான் இப்போ இந்த முதலாவது சுற்று பேச்சு போட்டி நடத்தியிருக்கோம் இப்போ இதிலேருந்து மூன்று மாணவர்களை நம்ம தேர்ந்தெடுத்து வச்சுருக்கிறோம் இவங்கெல்லாம் வந்து இப்போ அரை இறுதியில் தேர்வான மாதிரி அதுக்கடுத்து ஐநூற்றி ஐம்பதில் இதேமாதிரி ஒரு போட்டி நம்ம நடத்துகிறோம் பேச்சு போட்டி அதிலேருந்து ஒரு மூன்று மாணவர்களை தேர்ந்தெடுக்கிறோம் அதேமாதிரி ஐநூற்றி எழுபத்தி அஞ்சாவது நாள்லேயும் ஒரு பேச்சு போட்டி அதிலேருந்து ஒரு மூணு மாணவர்கள் இப்போ மொத்தம் எத்தனை நடத்தியிருக்கிறோம் மொத்தம் மூணு போட்டி நடத்திருக்கிறோம் ஆ அப்போ மூணு போட்டியிலேருந்து மூணு மூணு பேராக செலக்ட் பண்ணால் எத்தனை பேர் வருவாங்க மூணு மூணுத்தான் ஒம்பது பேர் வருவாங்க அதாவது ஒரு கேட்டகரிக்கு ஆறாவது ஏழாவது ஏ அப்படிங்கிற பிரிவுக்கு மட்டும் ஒன்பது பேர் அதேமாரி பிங்கிற பிரிவில் ஒம்பது பேர் அந்த சிங்கிற பிரிவில் ஒன்பது பேர் இப்படி ஒம்பது ஒன்பது பேராக மூணு பிரிவுகளையும் நம்ம தேர்ந்தெடுத்து அவங்களையெல்லாம் அறநூறாவது நாளுக்கு நம்ம ஒரு இடத்துக்கு வர சொல்லி அவங்கள எல்லாரையும் ஒரு இடத்துல வச்சு ஒரு பேச்சு போட்டி நடத்துகிறோம் அன்னைக்கு ஒரு தலைப்பு கொடுக்குறோம் அந்த அறநூறாவது நாளில் என்ன பேசணுங்கிற ஒரு தலைப்பு கொடுக்குறோம் அதை வந்து அவங்க தயார் பண்ணிக்கிட்டு வந்து அங்கே வந்து பேசுகிறாங்க அதில் பேசி அதில் யார் வின் பண்ணுறாங்களோ அவங்க அந்த மூணு பேருக்கும் ஒரு மெகா பிரைஸ் கொடுக்கலாம்னு ஒரு ஐடியா ஏன் மா இதெல்லாம் பண்ணுறிய சும்மாவே இருக்க மாட்டேங்களா நீங்கள் ஏண்டா சும்மா இருக்கிறது காடனாமா நட்டு நீ ஆரம்பிச்சிருக்கிறோம் ஏதாவது ஒன்றும் பண்ணணும் இல்லடா அதுக்கேன் மூட்டி எல்லாரையும் மூடி இப்படி குழப்பிக்கிட்டே இருக்கிறியா இதில் என்னடா குழப்பம் இருக்குது இதான் தெளிவாக சொல்கிறோம் இல்லை மூணு போட்டி நடத்துகிறோம் மூணு போட்டியிலேருந்து மாணவர்களை தேர்ந்தெடுத்து நாலாவது போட்டியில் ஃபைனலில் வைக்கிறோம் இது சாதாரண விஷயந்தானே இதையான் மூடி நீ குழப்பிக்கிட்டே இருக்கிறியானே அதாவது குழப்பம்னு நினச்சா குழப்பிக்கிட்டே தான் இருக்கும் தெளிவாயிட்டேன்னு நினச்சா தெளிவாயிருவோம் அதனால் இது வரைக்கும் குழப்பமாக இருந்தாலும் பரவாயில்ல இப்போ தெளிவாயிடும் இப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா அறநூறாவது நாள் அன்றைக்கி நமக்கு இறுதி போட்டி நடக்க போதும் அதில் வந்து இந்த செலக்டான மாணவர்கள் எல்லாம் வந்து அங்கே வந்து பேசுவாங்க அதை வந்து அதிலேருந்து ஒரு மூணு மாணவர்களை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு பரிசு கொடுக்குறோம் அப்படியா இப்போ மற்றவங்களுக்கெல்லாம் பரிசு கிடையாதா உண்டுடா இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் தேர்வாகி வந்திருக்கிறா அப்புறம் அவங்களுக்கு பரிசு இல்லாமலா இந்த தேர்வு யார் செலக்ட் ஆகி வர்றாங்களோ எல்லாருக்குமே பரிசு உண்டு இருந்தாலும் அன்னைக்கு அந்த ஃபைனலில் யார் செலக்ட் ஆகி மூணு பேரை தேர்ந்தெடுக்கணும் அவங்களுக்கு மெகா பரிசு இருக்கிறதுல கொஞ்சம் மிகப்பெரிய பரிசாக அவங்களுக்கு கொடுக்கலாம்னு ஒரு ஐடியா இதெல்லாம் எதுக்கு மாமா செய்கிறியா இதனால உங்களுக்கு என்ன ஏதாவது பலன் இருக்கா உங்களுக்கு அடைய பலன் நமக்கு இருக்கோ இல்லையா அது ரெண்டு ஆசிரா வந்து ஒரு இயக்கமாப்ப ஆரம்பிச்சிருக்கோம் நம்ம நட்டினை இப்படி எல்லாம் ஜெய்வோம் நினைச்சு நம்ம ஆரம்பிக்கல என்னமோ ஒரு விளையாட்டு ஆரம்பிச்சோம் அது பார்த்தா எங்கெங்கோ வளர்ந்து எங்கிட்ட போய்கிட்டு இருக்கு சாரி மாணவர்கள்ட்டையும் நல்ல ஒரு வரவேற்பு இருக்கு பெற்றோர்களும் நல்ல ஆதரிக்கிறாங்க நிறைய பேர் போன் பண்ணி சொன்னாங்க ஐயா இது ஒரு ரொம்ப நல்ல விஷயம் பண்றியே இதெல்லாம் கண்டினியூ பண்ணுங்க ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இதில் என்ன ஒரு ஒரே ஒரு குறைன்னா இந்த தமிழகத்தில் எவ்வளோதோ பள்ளிகள் இருக்குது எவ்வளோதோ மாணவர்கள் இருக்காங்க ஆனால் எல்லாேருக்கும் இந்த விஷயம் போய் சேரலை அப்படிங்கிறதே உண்மை ஏன்னா போய் சேர்ந்து இருந்ததுன்னா கண்டிப்பாக அந்த பேசக்கூடிய மாணவர்களாக இன்னும் நிறைய பேர் இதில் பங்கு பெற்றுருப்பாங்க அதனால் நம்ம செய்ய வேண்டிய என்னன்னு கேட்டிங்கன்னா நமக்கு தெரிஞ்ச பள்ளிகள் மாணவர்கள் ஆசிரியர்கள் எல்லாருக்கிட்டையும் இந்த விஷயத்தை வந்து நம்ம கொண்டு போய் சேர்க்கணும் ஐயா இந்த மாதிரி நட்டினு ஒரு அமைப்பில் இந்தமாரி பேச்சு போட்டு நடத்துகிறாங்க இது இந்த தலைப்பு இதுக்கு பேசி இந்த மாதிரி அதை ரெக்கார்ட் பண்ணி அனுப்பிச்சோம்னா வாட்ஸ்அப்பில் போடுவாங்க அதே மாதிரி இணையதளத்துலேயும் இதை ஒளிபரப்புவாங்க அதில் நேர்கள் செலக்ட் பண்ணக்கூடியவர்களுக்கு பரிசுகள் கொடுக்கறாங்க இந்த மாதிரி இந்த விஷயத்தை வந்து நம்ம எல்லாருக்குலையும் சொல்லி இந்த விஷயத்தை பரப்பணும்னு வச்சுக்க நிறைய பேர் இதில் பங்கு பெற முடியும் அவங்களுடைய திறமைகளை வளர்த்துக்க முடியும் அதுக்கான ஒரு வாய்ப்பை நம்ம ஏற்படுத்தி கொடுக்குறோம் அதுக்காக இந்த இதெல்லாம் நம்ம பண்றோம் ஏன்னா பிறக்கும் போதே எல்லோரும் என்ன பேச்சாளராக பிறந்துக்கிட்டு வந்தோம் எல்லாம் அப்படி பழக்கத்தில் வர்றதுதான் யாரெல்லாம் முயற்சி பண்ணுறாங்களோ அவர்களுக்கெல்லாம் பேச்சு வரும் நமக்கு பேச்சு வராது அப்படின்னு உட்காந்துருக்கிறவர்களுக்கு பேச்சு வராது அவ்வளோதான் என்ன தமிழில் தான் நடத்துகிற நம்மளுடைய தாய்மொழி நம்ம பேசுகிற பேச்சை வந்து கொஞ்சம் விளக்கி பேசப்போறோம் அவ்வளோதானே முயற்சி செஞ்சால் எல்லாம் முடியும் அதனால் முயற்சி செஞ்சு பாரு உன் நண்பர்களுக்கும் சொல்லு சொல்லி இந்த மாதிரி இதில் கலந்து பங்கு பெற சொல்லு சரி பேச்சு போட்டி மட்டும்தான் பண்ணுவீங்களா வேறு எதுவும் பண்ண மாட்டீங்களா வேறு போட்டியெல்லாம் எதுவும் இருக்கா செய்வோம்டா இன்னும் நிறைய இருக்குது அதாவது நட்டினை வந்து தொடர்ந்து எதாச்சும் ஒன்றும் போட்டிகள் அறிவிப்புகள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொடுத்துக்கிட்டே இருக்கும் இதில் என்ன மாணவர்கள் பெற்றோர்கள் நேயர்களெலாம் வந்து எந்த அளவுக்கு இதுக்கு ஆதரவு தெரிவிக்கிறார்களோ அந்தளவுக்கு இதோடைய வளர்ச்சி இருந்துக்கிட்டே இருக்கும் அந்தளவுக்கு ஒன்றும் மக்கள்கிட்ட ஒன்றும் பெருசாக வரவேற்பு இல்லை அப்படின்னா இது காலப்போக்கில் அப்படியே சரியாக நினச்சி நம்ம அதை சுருக்கிக்க வேண்டியதேன் அது எந்த அளவுக்கு வரவேற்பு இருக்கோ அதை பொறுத்து என்னுடைய வளர்ச்சி இருக்கும் ஓஹோ அதெல்லாம் வேறு பண்ண புரியலா பரவாயில்லாமா மணிக்கு சும்மாவே இருக்க மாட்டேங்கிறேன் ஏதாச்சும் ஒன்று பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறீங்க பண்ணுங்க பண்ணுங்க ஏதாச்சும் நல்லதாக பண்ணால் சரி உங்களால் நாலு பேருக்கு நல்லது நடக்கட்டும் இருக்கட்டும்டா மனுஷனாக பிறந்திருக்கிறோம் நம்மளும் ஏதோ நாள் பண்ணுன்னு நினச்சி வந்துகிட்டுருக்கிறோம் அதனால நல்லபடியாக செய்வோம் இதில் மெயினாக வந்து வாய்ப்புகளை வந்து நம்ம உருவாக்கி கொடுக்கறதுக்குதான் நன்றினி இப்போ இவ்வளோ வேறு வந்து டெய்லி வந்து ஒரு பத்து ப்ரோக்ராம்கிட்ட இதில் வந்துக்கிட்டு இருக்குன்னா அவங்களுக்கெல்லாம் நம்ம வந்து ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்குறோம் அந்த வாய்ப்பை அவர் நல்லபடியாக பயன்படுத்திக்கிட்டு அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய திறமைகளை இதில் வந்து வெளிப்படுத்துகிறாங்க அதுமாதிரி இப்போ மாணவர்களுக்கும் ஒரு வாய்ப்பு கொடுக்குறோம் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய திறமைகளை வெளிப்படுத்துங்கன்னு சொல்லி அதனால வாய்ப்பு கொடுக்கறது நட்டினுடைய ஒரு தொன்று அதை பயன்படுத்திக்கிறது அவங்களுடைய புத்திசோலி தான் அவ்வளவுதான் சரிம்மா நல்லா இருக்குது இந்த கருத்துக்களை நல்லா எல்லாத்தையும் சொல்லி நிறைய பேர் இதில் வர சொல்லி நம்ம நல்ல நிறைய சேவை எல்லாம் பண்ணுவோம்மா ரொம்ப நல்லா இருக்கு நீங்கள் பண்ண வேலையெல்லாம் ஆ இன்னும் நிறைய பேசுகிறேன் நான் வரேன் அடுத்த வாரம் வந்து பேசுகிறேன் கொஞ்சம் நேரம் போய்ட்டு வரேன் மாமா சரி சரி போயிட்டு வர டைம் ஆச்சு நீங்கள் ஸ்கூலுக்கு போகணும் போயிட்டு வப்பா நம்ம தவிர அப்புறம் உக்காந்து பேசுவோம் சரி மாமா வரேன் மாமா சரி பார்த்து பார்த்து நான்